தபுக் போர் இது ஹிஜிரி ஒன்பது ரஜப் மாதம் நடைபெற்றதாகும் இதற்கு முன் நிகழ்ந்த மக்கா போர் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்தறிவித்துவிட்டது மொஹம்மது சல்லல்லாஹ் அலைவசல்லம் அல்லாஹுவின் தூதர்தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை புரிய வைத்துவிட்டது எனவே காலநிலை முற்றிலும் மாறி மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமில் வரத் தொடங்கினார்கள் என்பதை இதற்கு பின் குழுக்கள் என்ற தலைப்பில் வரும் விவரங்களிலிருந்தும் நபிசதுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இறுதி ஹஜ்ஜில் கலந்து முஸ்லிம்களின் எண்ணிக்கையிலிருந்தும் இதை நன்கு அறிந்து கொள்ளலாம் ஆக மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின் முஸ்லிம்களின் உள்நாட்டு பிரச்சினைகளும் சிரமங்களும் முற்றிலுமாக முடிவுற்றது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 இதற்கு முன் ஒரு சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம் நபிசுல்லா அலிவசம் அவர்கள் புஸ்ரா மன்னருக்கு அனுப்பிய கடிதத்தை எடுத்துச் சென்றிருந்த ஹாரிஸ் இப்னு உமைர் அஸ்தி என்ற தூதரை புஸ்ராவின் கவர்னராக இருந்த ஷுரக்பீல் இப்னு அம்ர் ஹஸானி என்பவன் வழிமறித்து கொன்றுவிட்டான்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 பெரும் அச்சமாக மாறியது முக்தாவின் அருகிலுள்ள அரபியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெகு தொலைவில் உள்ளவர்களுக்கும் கூட முஸ்லிம்களை பற்றிய அதே பாதிப்பை இது ஏற்படுத்தியது இந்த போரினால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நன்மையையும் இதற்கு பின் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அரபு கோத்திரங்கள் தன் கட்டுப்பாட்டை விட்டு விலகி முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொள்வதையும் கைசர் மன்னனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதை தனது எல்லையை நெருங்கி வரும் ஆபத்தாக உணர்ந்தான் அரபியர்களுக்கு அருகில் தனது ஷாம் நாட்டு கோட்டைகளை ஆட்டம் காண வைக்கும் ஒரு செயலாக கருதினான் முஸ்லிம்களின் இந்த எழுச்சி அழிக்க முடியாத அளவுக்கு வலிமை பெறுவதற்கு முன்னதாகவே அடைக்க அழித்து விட வேண்டும் என்று எண்ணினான் ரோம் நாட்டை சுற்றி இருக்கும் அரபு பகுதிகளில் முஸ்லிம்கள் கிளர்ச்சி உண்டாக்குவதற்கு முன்னதாகவே அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தான் முடிந்து ஒரு வருடம் ஆவதற்குள் தனது இந்த வஞ்சகத்தை தீர்த்துக் பெரும் படை ஒன்றை திரட்டி அதில் ரோமர்களையும் ரோமர்களின் ஆதிக்கத்தில் இருந்த கஸான் கிளையைச் சேர்ந்த அரபியர்களையும் சேர்த்துக் தீர்க்கமான ஒரு போருக்கு தயாரானான் ரோமர்களும் கஸானியர்களும் போருக்கு வருகின்றார்கள்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 நபி சொல்லாஹூ அலிஹி வசல்லம் தங்கள் மனைவிகளிடம் ஒரு மாதத்திற்கு சேரமாட்டேன் என்று அந்த ஆண்டு சத்தியம் செய்து விலகி தங்கள் வீட்டு பரணியில் தங்கி கொண்டார்கள் உண்மை நிலவரத்தை அறியாத நபித்தோழர்கள் நபி சொல்லாஹு அலே வசலம் தங்கள் மனைவியரை தலாக் சொல்லிவிட்டார்கள் என்பதாக விளங்கிக் கொண்டார்கள் இது நபித்தோழர்களுக்கு பெரும் துக்கத்தையும் மன ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சியை பற்றி உமர் உதயல்லாக வன்கு கூறுகிறார்கள் எனக்கு அன்சாரி நண்பர் ஒருவர் இருந்தார்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 ஒரு நாள் திடீரென அன்சாரி தோழர் எனது வீட்டிற்கு ஓடி வந்து திற திற என கூறிக்கொண்டு கதவை வேகமாக தட்டினார் நான் கதவை திறந்து என்ன கசானிய மன்னனா வந்து விட்டான் என கேட்டேன் அதற்கவர் இல்லை அதைவிட மிக ஆபத்தான ஒன்று நடந்துவிட்டது நபிசுல்லா அலைவாசல்ல அவர்கள் தங்கள் மனைவியரை விட்டு விலகிவிட்டார்கள் என்று கூறினார் ஆதாரம் சாகில் புகாரி மற்றும் அறிவிப்பில் வருவதாவது உமர் அதியுல்லாஹ் வன்கு கூறுகின்றார்கள்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 அதற்கு நான் என்ன கசானின் படை வந்துவிட்டதா என்று வினவினேன் அதற்கு அவர் அதைவிட பெரிய விஷயம் ஒன்று நடந்துவிட்டது நபிசுல்லா அலைவசல்லம் தங்கள் மனைவியரை தலாக் சொல்லிவிட்டார்கள் என்று கூறினார் மேற்கண்ட அறிவிப்புகளிலிருந்து ரோமர்களின் படையெடுப்பை பற்றி முஸ்லிம்கள் மத்தியில் எந்த அளவு அச்சம் நிலவி இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம் ரோமர்கள் மதினாவை தாக்க புறப்படுகின்றார்கள் என்ற செய்தி கிடைத்ததிலிருந்து மதினாவில் இருந்த பல சதி திட்டங்களில் ஈடுபட்டார்கள்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 முஸ்லிம்களுக்கு கெடுதல் செய்வதற்காகவும் அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவதற்காகவும் அல்லாகுவையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்களுக்கு பதுங்குமிடமாகவும் அமைய இந்த பள்ளியை ஏற்படுத்தினார்கள் என்று இந்த பள்ளியை பற்றி குர்ஆனிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த பள்ளியை கட்டிய பின் நபிசல்லா அலைவசமத்தில் தொழுகை நடத்த வேண்டும் என கோரினார்கள் அவர்களது நோக்கம் எல்லாம் முஸ்லிம்களை ஏமாற்ற வேண்டும் இந்த பள்ளியில் தாங்கள் செய்யும் சதிகளை பற்றி முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ளக் கூடாது தங்களுக்கும் வெளியிலுள்ள முஸ்லிம்களின் எதிரிகளான தங்களின் நண்பர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இது அமைய வேண்டும் என்பதே அவர்கள் பல முறை நபி சொல்லலா அலைவாசலம் அவர்களிடம் வந்து அந்த பள்ளியில் தொழுகி நடத்த வருமாறு கேட்டுக்கொண்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அதை தவிர்த்து வந்தார்கள் இறுதியில் தபு போர் முடிந்து திரும்பும்போது இந்த பள்ளியின் நோக்கத்தை பற்றிய முழு செய்தியையும் அல்லாஹ் தன் நபி அறிவித்து அந்த நயவஞ்சகர்களை கேவலப்படுத்திவிட்டான் எனவே போரிலிருந்து திரும்பிய பின் அந்த பள்ளியை இடித்து தகர்க்குமாறு கட்டளையிட்டார்கள் நிலைமை இவ்வார் இருக்க ஷாம் தேசத்திலிருந்து மதினாவுக்கு ஜெய்தூன் எண்ணெய் விற்பனைக்காக வந்திருந்த நிப்திகள் ஹிர்கல் நாற்பதாயிரம் வீரர்கள் கொண்ட பெரும் படையை தயார் செய்துவிட்டான் தனது ஆளுநர்களில் ஒருவரை அந்த படைக்கு தலைமை ஏற்க செய்து அரபியர்களில் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்த லக்கும் ஆகிய இரு கோத்திரங்களையும் அந்த படையில் இணைத்திருக்கிறான் இந்த படையின் முற்பகுதி தற்போது பல்கா வந்தடைந்திருக்கிறது என்ற அதிர்ச்சி தரும் செய்தியை முஸ்லிம்களின் காதுகளில் போட்டார்கள் மிகப்பெரிய ஆபத்து வந்துவிட்டதை முஸ்லிம்கள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள் நிலைமை மேலும் மோசமாகுதல் மேற்கூறியது ஒருபுறம் இருக்க அந்த காலம் கடுமையான வெயில் காலமாக இருந்தது மக்களும் மிகுந்த சிரமத்திலும் பஞ்சத்திலும் வாகன பற்றாக்குறையிலும் இருந்தார்கள் மேலும் அது பேரித்தம்பழங்களின் அறுவடை காலமாகவும் இருந்தது தங்களின் அறுவடையில் ஈடுபடுவதும் மதினா நிழலில் இழைப்பாருவதும் அவர்களுக்கு மிக விருப்பமாக இருந்தது அது மட்டுமின்றி செல்ல வேண்டிய இடமும் மிக தொலைவில் இருந்ததுடன் அந்த பாதையும் கரடு மரடானதாக இருந்தது மேற்கண்ட காரணங்களால் போருக்கு புறப்படுவது முஸ்லிம்களுக்கு மிகச் சிரமமானதாகவே இருந்தது நபி அவர்களின்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 பல போர்களையும் படையெடுப்புகளையும் சந்தித்து உயிராலும் பொருளாலும் பல தியாகங்களை செய்ததன் மூலமாக கிடைத்த பயன்கள் எல்லாம் வீணாகிவிடும் நன்கு உணர்ந்திருந்த நபி சொல்லாஹ் அலி வசல்லம் எவ்வளவுதான் சிரமம் ஏற்பட்டாலும் ரோமர்களது எல்லைக்கும் செல்லக்கூடாது அதே இஸ்லாமிய எல்லையில் அவர்கள் படையுடன் நுழைய வாய்ப்பும் அளிக்கக்கூடாது என்று திட்டவட்டமான முடிவெடுத்தார்கள் ரோமர்களுடன் போர் புரிய தயாராகும்படி அறிவிப்பு நபி சொல்லாஹு அலி வசல்லம்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 மிக கடுமையான வறுமை நிலைமையில் இருப்பதாலும் தங்களின் நோக்கத்தை நபி சொல்லா ஹலைவாஸ்லம் வெளிப்படையாக கூறினார்கள் நாம் ரோமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதற்கு தேவையான தயாரிப்புகளையும் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி அல்லாஹுவின் பாதையில் போர் புரிவதற்கு ஆர்வம் முட்டினார்கள் அல்லாஹ் அத்தியாயம் பராவின் ஒரு பகுதியை இறக்கி வைத்தான் துணிவுடன் எதிரிகளை எதிர்க்க வேண்டும் என்றும் அல்லாஹுவின் பாதையால் போர் புரிவதால் ஏற்படும் நன்மைகளை விளக்கியும் இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹு அவர்களை போருக்கு ஆயத்தமாக்கினான் நபி சொல்லா அலைவசம் அவர்களும் தர்மம் செய்வதன் அல்லாஹுவின் பாதையில் தங்களின் உயர்வான பொருட்களை செலவு செய்வதன் சிறப்புகளையும் கூறி தங்களின் தோழர்களுக்கு ஆர்வமூட்டினார்கள் முஸ்லிம்கள் போட்டி ஓட்டுக் போருக்கு தயாராகின்றார்கள் ரோமர்களிடம் போர் புரிய வேண்டும் என்ற நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் அழைப்பை கேட்டதுதான் தாமதம்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 மற்றும் தங்களின் போருக்கான செலவுகளை செய்ய இயலாத வறுமையில் உள்ள நபி தோழர்கள் அல்லாஹுவின் தூதரிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே நாங்களும் ரோமர்களுடன் போர் புரிய உங்களுடன் வருகிறோம் எங்களுக்கு வாகன வசதி செய்து தாருங்கள் என்று கேட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் மிக்க கவலையுடன் உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் வாகனம் ஒன்றும் இல்லையே என்றார்கள் அந்த பதிலை கெட்ட தோழர்கள் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்ய எங்களிடம் வசதி இல்லையே என்று அழுதவர்களாக சபையிலிருந்து திரும்பிச் சென்றார்கள்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 பின்பு ஓரிரு நாட்கள் கழித்து முழு சாதனங்களுடன் உள்ள நூறு ஒட்டகங்களை தர்மமாக வழங்கிவிட்டு ஆயிரம் தங்க காசுகளை நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் மடியில் பரப்பினார்கள் அதை நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் புரட்டியவர்களாக இன்றைய தினத்திற்கு பின் உஸ்மான் எது செய்தாலும் அது அவருக்கு இடையூறு அளிக்காது என்று கூறினார்கள் ஆதாரம் ஜாமியூத் திருமீதி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 வர் அவர்தான் அவர் நபி சொல்ல அலேஹி வசல்லாம் அவர்களிடம் வழங்கியது மொத்தம் நான்காயிரம் திருகமாகும் உமர் ரதியுல்லாஹ் வான்கு அவர்கள் தனது செல்வத்தில் பாதியை அப்பாஸ் ரதியாஹ் வான்கு பெரும் செல்வத்தை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 அல்லாஹ நம்பிக்கையாளர்களை பரிகசிக்கும் அவர்களை பரிகசிக்கின்றான் அன்றி மறுமையில் துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு அல் குர் ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் 79 ஒன்பது தபுக்கை நோக்கி இஸ்லாமிய படை இவ்வாறு முடிந்தளவு முன்னேற்பாடுகளுடன் இஸ்லாமிய படை மதினாவிலிருந்து புறப்பட்டது மதினாவில் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் முகமது இப்னு மஸ்லமார் வான்கு என்றும் சிலர் சபா இப்னு உர்ஃபுதார் வான்கு என்றும் கூறுகின்றார்கள் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் தங்களது குடும்பத்திற்கு அலி இப்னு அபு தாலிபை பிரதிநிதியாக நியமித்தார்கள் படை புறப்பட்ட பின் இதை பற்றி நயவஞ்சகர்கள் குத்தலாக பேசவே அலி ரஜியல்லாஹ் வான்கு மதினாவில் இருந்து புறப்பட்டு நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களைச் சென்றடைந்தார்கள்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 தபுக்கை நோக்கிச் செல்லும் வழியில் ஹிஜ்ரி என்னும் ஊர் வந்தது வாத்தில் வாத்தில்குரா என்ற பள்ளத்தாக்கில் மலைகளை குடைந்து வாழ்ந்த சமூது கூட்டத்தாரின் வீடுகள் இங்குதான் இருந்தன தாகம் மிகுதியால் அங்குள்ள கிணற்றிலிருந்து தங்களது பாத்திரங்களிலும் துருத்திகளிலும் தண்ணீரை நிரப்பிக்கொண்டார்கள் ஆனால் அந்த தண்ணீரை குடிக்காதீர்கள் அதில் உழுவும் செய்யாதீர்கள் அதிலிருந்து குலைத்து மாவை ஒட்டகங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதிலிருந்து எதையும் சாப்பிடாதீர்கள் அதை அடுத்துள்ள சாலி அலேவ் அவர்களின் ஒட்டகம் தண்ணீர் குடித்த கிணற்றிலிருந்து நீரை சேமித்துக் என்று நபி சொல்லுல்லாஹ் அலேவாஸ்லாம் கூறினார்கள் இவ்வளவு உமர் உதயா ஹன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசுல்லா அலிவாஸ்லம் ஹிஜ்ரு பகுதிக்கு வந்தபோது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தவர்களின் இடங்களை நீங்கள் கடந்து செல்லும் போது அழுதவர்களாக செல்லுங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை உங்களுக்கும் ஏற்படலாம் என பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி தங்களது தலையை மறைத்துக் கொண்டு அந்த பள்ளத்தாக்கை விரைவாக கடந்தார்கள் ஆதாரம் சாகி புகாரி வழியில் படைக்கு தண்ணீரின் தேவை அதிகமாகவே நபியவர்களிடம் வந்து முறையிட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அல்லாஹுவிடம் தண்ணீர் புகட்ட கோரி இறைஞ்சினார்கள் அல்லாஹ் தாகத்தை போக்க மேகத்தை அனுப்பி மழை ஒழிய செய்தான் மக்கள் தாகம் தனிந்து பாத்திரங்களிலும் மழைநீரை சேமித்துக் கொண்டார்கள் தபுக்கிற்கு மிக நெருக்கமாக வந்தவுடன் நாளை நீங்கள் தபுக் நகரின் ஊற்றை சென்றடைவீர்கள் முற்பகல் வருவதற்குள் அங்கு செல்ல அங்கு சென்றவுடன் நான் வரும் முறை அந்த ஊற்றை யாரும் நெருங்கவும் வேண்டாம் என்று நபி சொல்லாஹூ அலைவாசலம் கூறினார்கள் நாங்கள் தபுக் வந்தபோது எங்களில் இருவர் முந்திக் கொண்டு அந்த ஊற்றுக்கு சென்று விட்டார்கள் அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் சிறுக சிறுக வெளியேறிக் கொண்டிருந்தது நபி சொல்லாஹூ அலைவாஸ்லம் அந்த இருவரிடமும் நீங்கள் அந்த தண்ணீரை தொட்டீர்களா என்று கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் அந்த இருவருக்கும் அல்லாஹ் நாடியவாறு சிலவற்றை கூறி நபி சொதுல்லாஹ் அலைவசம் அந்த ஊற்று கண்ணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அள்ளி ஒரு பாத்திரத்தில் நிரப்பி பின்பு தங்களது முகத்தையும் கைகளையும் கழுவி அந்த தண்ணீரை மீண்டும் அந்த ஊற்றில் கொட்டினார்கள் அங்கிருந்து தண்ணீர் பீரிட்டு வழிந்தோடியது மக்கள் எல்லாம் நீர் பருகி கொண்டார்கள் பின்பு முகாதே உனது வாழ்க்கை நீண்டதாக இருந்தால் வெகு விரைவில் இந்த இடங்கள் தோட்டங்களாக மாறுவதை பார்ப்பாய் என்றார்கள் ஆதாரம் சஹி முஸ்லீம்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 இஸ்லாமிய படைக்கு அஞ்சு ரோமர்கள் ஓடிவிட்ட செய்தி முஸ்லிம்களுக்கு மேன்மேலும் புகழ் சேர்த்தது அரபிய தீபகற்பத்திலும் பகுதிகளிலும் முஸ்லிம்களின் ராணுவ வலிமையை உயர்த்தியது அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு பெரும் பயன்களும் கிடைத்தன ஒரு ரோமர்கள் வந்து போர் நடந்திருந்தால் கூட இந்த அளவு நன்மைகள் கிடைத்திருக்குமா என்று சொல்ல முடியாது தபுக்கிற்கு அருகில் இருந்த ஐலா தலைவர் யு ஹன்னா இப்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 தபூக்கிலிருந்து இஸ்லாமிய ராணுவம் சண்டையின்றி வெற்றி வாகை சூடி மதினா வந்தது சண்டைகளிலிருந்து இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் வழியில் ஒரு கணவாயை அடையும் போது நபி சொல்லலாஹ் அலைவாசலம் அவர்களை கொன்றுவிட வேண்டுமென பன்னிரண்டு நயவஞ்சகர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள் நபி சொல்லலாஹ் அலைவசலம் அவர்களின் ஒட்டகத்தின் முன்பக்கத்தில் அம்மார் இழுத்து செல்ல ஹுதை பாரதியான்கு ஒட்டகத்தை பின்னாளிலிருந்து ஓட்டிச் சென்றார் திடீரென ஒரு கூட்டம் முகங்களை மறைத்தவர்களாக இந்த மூவரையும் சூழ்ந்து கொண்டார்கள்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 வழியனுப்பும் பாறைகளிலிருந்து நன்றி கூறல் நம்ீது கடமை அல்லாஹுவை அழைப்பவர் அழைக்கும் வரை என்று பாடினார்கள் ஹிஜ்ரி ஒன்பது ரஜப் மாதத்தில் தபூக்கிலிருந்து நபி சொல்லலாஹ் அலைவாசலம் மதினா வந்தடைந்தார்கள் இந்த போருக்காக ஐம்பது நாட்கள் செலவாயின அதாவது இருபது நாட்கள் தபூக்கில் தங்கினார்கள் மீதம் முப்பது நாட்கள் பயணத்தில் கழிந்தன இதுவே நபி சொல்லலாஹ் அலைவாசலம் கலந்து கொண்ட இறுதி போராகும் பின்தங்கியவர்கள்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 அத்தியாயம் மூன்று அல்லாகவே நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களின் முழுமையாக ஏற்று நடந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இந்த போரில் கலந்து கொள்ளப் போறப்பட்டார்கள் இதில் கலந்து கொள்ளாதவர்களை உள்ளத்தில் நயவஞ்சகம் உள்ளவர்கள் என அடையாளம் காணப்பட்டது ஒரு நபர் போருக்கு செல்லாது பின்தங்கிவிட்டார் என நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களிடம் கூறப்பட்டால் அவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள் அவரிடம் ஏதேனும் நன்மை இருக்குமாயின் அல்லாஹ் நம்முடன் அவரை இணைத்து வைப்பான் அவ்வாறு இல்லாவிட்டால் நம்மை அவரை விட்டு காப்பாற்றி நிம்மதியை தருவான் என்று ஆறுதல் கூறினார்கள் உண்மையில் தகுந்த காரணம் உள்ளவர்கள் நயவஞ்சகர்கள் இவர்களை தவிர அனைவரும் போரில் கலந்து சில நயவஞ்சகர்கள் பொய் காரணங்களை கூறியும் சில நயவஞ்சகர்கள் காரணம் ஏதும் கூறாமலேயே போரை புறக்கணித்தார்கள் ஆம் உண்மையான நம்பிக்கையாளரில் மூவர் தகுந்த காரணம் இன்றி போரில் கலந்து அதனால் அவர்களை அல்லாஹ் சோதித்தான் பிறகு அவர்கள் மனம் வருந்தி அல்லாஹுடன் மன்னிப்பு கேட்டதால் அவர்களை மன்னித்து விட்டான் மதினாவிற்கு வருகை தந்த நபி சொல்லலாஹ் அலேவசல்லம் பள்ளியில் ரெண்டு ரக்காய் தொழுதுவிட்டு மக்களை சந்திப்பதற்காக காத்திருந்தார்கள் எண்பதற்கும் அதிகமான நயவஞ்சகர்கள் நபி சொல்லலாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் வந்து பல காரணங்களை கூறி தாங்கள் கலந்து முடியாமைக்கு வருத்தம் தெரிவித்தார்கள் தாங்கள் உண்மையே உரைப்பதாக கூறி தங்களது சொல்லுக்கு வலிமை சேர்ப்பதற்காக பொய் சத்தியமும் செய்தார்கள் நபிசல்ல தோண்டி துருவாமல் வெளிப்படையான அவர்களது காரணங்களை ஏற்று வாக்குறுதி வாங்கிக் கொண்டு அவர்களுக்காக அல்லாஹுவிடம் பாவம் கோரி அவர்களது அந்த விஷயத்தை அல்லாஹுவிடமே ஒப்படைத்து விட்டார்கள் உண்மை விசுவாசிகளில் பின்தங்கிய காப் இவனு மாலிக் முராரா இவனு ரபி ஹிலால் இவனு உமையா ரயா்கும் ஆகிய மூவரும் பொய்க் காரணங்களை கூறாமல் தங்களது உண்மை நிலைமையை தெரிவித்து விட்டார்கள் நபி சொல்லாஹூ அலைவசம் இந்த மூவரின் விஷயத்தில் அல்லாஹுவின் தீர்ப்பு வரும் வரை யாரும் இவர்களிடம் பேச வேண்டாம் என தோழர்களுக்கு கட்டளையிட்டு விட்டார்கள்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 பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு மிக்க நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வதும் மிக்க கஷ்டமாகிவிட்டது அல்லாகுவையன்றி அவனை விட்டு தப்புமிடம் அவர்களுக்கு இல்லவே இல்லை என்பதையும் அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டார்கள் ஆதலால் அவர்கள் பாவத்திலிருந்து விலகி கொள்வதற்காக அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிந்தான் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் அல் குர் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூற்றி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 தகுந்த காரணம் ஒன்றே அவர்களை போரில் கலக்க விடாமல் செய்துவிட்டது என்று நபி சொல்லா அலிவசல்லம் மேற்கூறப்பட்டவர்களை குறித்து கூறினார்கள் அவர்கள் மதினாவில் இருந்து கொண்டே நம்முடன் வந்த நன்மையை பெறுகிறார்கள் என ஆச்சரியத்துடன் தோழர்கள் கேட்டார்கள் ஆம் மதினாவில் கொண்டே நன்மையை பெறுகிறார்கள் என்று நபி சொதுல்லாஹ் அலிவசுல்லம் கூறினார்கள் போரின் தாக்கங்கள் இந்த போரினால் முஸ்லிம்களின் கை அரபிய தீபகற்பத்தில் ஓங்கியது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 அவருக்காக நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் மதினாவில் ஜனாச தொழுகை நடத்தினார்கள் நான்கு நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் மகள் உம்மு குல்தும் ரஜயுல்லாஹாஹாஹன்ஹா ஷாபான் மாதத்தில் மரணமானார்கள் நபிசல்லாஹ் அலையவசல்லம் இதனால் மிகுந்த கவலையடைந்தார்கள் எனக்கு மூன்றாவதாக ஒரு மகள் இருந்தால் அவரையும் உங்களுக்கே மனமுடித்து தந்திருப்பேன் என உஸ்மான் லியுல்லாஹ் வன்ஹு அவர்களிடம் கூறினார்கள் ஐந்து தபூக்கிலிருந்து நபிசுல்லா அலைவசம் மதினா வந்த பின்பு நய வஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இறந்து போனான் உமர் ரதியுல்லா ஹன்கு அவர்கள் தடுத்தும் நபிசுல்லா அலைவாசலம் அவர்கள் அவனுக்கு தொழுகை நடத்தி இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள் இது தொடர்பாக உமர் ரதியுல்லா ஹன்கு அவர்கள் கூறிய ஆலோசனையே ஏற்றமானது என குர் வசனம் இறங்கியது அபுபக்கர் ஹஜ்ஜுக்கு புறப்படுதல்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 புறப்பட்ட அலி ரதா வன்கு அர்ஜ் அல்ல லஜ்னான் என்ற இடத்தில் அபுபக்கரை சந்திக்கிறார்கள் தாங்கள் அமீர் தலைவராக வந்தீர்களா அல்லது தலைவரின் கீழ் செயல்பட வந்தீர்களா என்று அபுபக்கரல்லாஹ் வான்கு கேட்க அதற்கு நான் தங்களுடைய தலைமையில் பணியாற்றவே வந்திருக்கிறேன் என்று அலி ரயாஹ் வான்கு கூறினார்கள் பிறகு இருவரும் ஒன்றாக மக்கா சென்றார்கள் அபுபக்கரதியாஹ் வான்கு மக்களுக்கு ஹஜ் கடமைகளை நிறைவேற்றி தந்தார்கள்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 அபுபக்கரு தங்களது ஆட்களை அனுப்பி இந்த ஆண்டிற்கு பிறகு முஸ்ரீக்குகள் யாரும் மக்கா வரக்கூடாது நிர்வாணமாக காபாவை யாரும் வளம் வரக்கூடாது என்று அறிவிப்பு செய்தார்கள் இது அரபுலகம் முழுவதும் சிலை வணக்கம் ஒழிந்தது இனி அது தலை முடியாது என்று அறிவிப்பதற்கு சமமாக இருந்தது ஆதாரம் சஹிகுல் புகாரி ஜாது மஹாத் இப்னு ஹிஷாம்